ஸ்ரீகுருபியோ நம நம் சமூகத்தில் உள்ள அத்தனை நமஸ்காரம் தற்காலத்தில் நம் சமூகத்தில் பெரிய சவாலாக இருக்கிறது நம் குழந்தைகளுடைய கல்யாணம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்குது அதற்கு காரணம் லோகத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறான்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் காரணம்னு சொல்கிறா பழைய நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு குறைஞ்ச பட்சம் அல்லது எட்டு குழந்தைகள் இருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் கல்யாண வயசு வந்த உடனே வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்காக கல்யாணம் ஆயிண்டே வரும் அப்படி நடந்துருந்த ஒரு விஷயம் சுலபமாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தற்காலத்தில் ரொம்ப சிரமமாக அமைஞ்சு விடுத்து ஏன்னா குழந்தைகள் பொன் குழந்தைகள் உலகத்தில் என்ன காரணம் சொல்கிறான்னா படிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சம்பாத்தியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பெண் குழந்தைகளுக்கு மேலும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் காரணம்னு சொல்கிறா என்ன அவ எப்படி எதிர்பார்க்கிறான்னா குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தைன்னு இருக்குது நல்ல படிப்பு நல்ல சம்பாத்தியம் கல்யாணம்னு வர்ற பொழுது அதிகபட்சம் ஒன்றரை வயசு தான் வித்தியாசம் இருக்கணும் ஒரே ஊரில் இருக்கணும் இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறா காரணம் என்னென்னா பொண்ணு ஒரு இருக்கா சொந்தமாக வீடு வாசல் வச்சுட்டுருக்கா தாயார் தகப்பனால் தான் அவளுக்கு துணை கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால உள்ளூர்லேயே இருந்துட்டால் தேவல்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறான் பயணாத்து பக்கம் பார்த்தா அவளுக்கு முயற்சிகள் இல்லையா அல்லது வசதிகள் இல்லையா அல்லது முடியலையா என்னன்னு தெரியல பொன் குழந்தைகள் அளவுக்கு வரண்கள்கிட்ட படிப்பு இல்லை அந்த அளவுக்கு சம்பாத்தியமும் எதிர்பார்க்க முடியல அப்படி இருக்கிற நிலை எப்போது ஆகையினால் பொன் குழந்தைகளையும் பையன்களையும் வச்சு பார்த்தா இது ஒரு கோடிகளையும் அது ஒரு கோடிகளையுமா இருக்குது இதன் காரணமாகவே நிறைய கல்யாணங்கள் அப்படியே நிற்கிறது தடப்பட்டு நிற்கிறது ஆகையினால் காலத்தில் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலையாக அமைஞ்சு போச்சு யாருக்கும் நம் குழந்தைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் விட்டுக் கொடுக்குறதுக்கு எண்ணம் வரமாட்டேங்கிறது நாங்கள் பொன் குழந்தைகள் வச்சுருக்கிறவாழ்கிட்ட நாங்கள் பண்ணுற பிரார்த்தனை என்னென்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பதினெட்டு வயசுலருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே கல்யாண வாய்ப்புகள் வரும் ஏன்னா ஒவ்வொரு பொன் குழந்தையும் பிறக்கிற பொழுதே இந்த பொன் குழந்தைக்குன்னு ஒரு வரைண பகவான் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சுருக்கார் இந்த பொன் குழந்தைக்கு முன்னாடியே பையன் பிறந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அந்த பையன்தான் நம் பொண்ணுக்குன்னு பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கார் அந்த எண்ணம் நமக்கு மனசில் இருக்கணும் இந்த பதினெட்டு வயசு பூர்த்தியான உடனே கல்யாண சந்தர்ப்பங்கள் வரும் ஒரு ஜாதகம் வரும் அல்லது யாரோ கல்யாண விஷயமாக ஆரம்பிப்பா அந்த இடத்துல நாம் முழிச்சுக்கணும் முழிச்சுண்டு பொன் குழந்தைகள் கல்யாணம் பண்ணுறதுன்னு வரணும் அப்படி ஒரு நிலை வந்தால் தான் குழந்தைகளுக்கு கல்யாணமாகும் கல்யாணமாக வேண்டிய வயசில் கல்யாணமாகணும் ஏன்னா நம் சாஸ்திரங்கள் நம்முடைய சனாதன தர்மங்கள் நம்முடைய ஆச்சாரியால் இவெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா பொன் குழந்தைகளுக்கு எப்படி ஆண் குழந்தைகளுக்கு உபநயனம்னு இருக்கோ அதே போல் தான் பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம்ங்கிறது உபநயனம் மாதிரி பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம் அவசியம் கட்டாயம் செய்துக்கணும் இப்போ லோகத்தில் எப்படி எண்ணம் இருக்குன்னா பொன் குழந்தைகள் படிச்சிருக்கா நிறையா சம்பாதிக்கிறா போதுமே நமக்கு நிறையா படிப்பு இருக்குது சம்பாதிக்கிறோம் நிறையா லீவு நாளில் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் சொந்தமாக வீடு இருக்குது போகமே கல்யாணம்னு எதுக்கு ஒன்றும் அப்படின்னு எதிர்பார்க்கு இப்படின்னு பேசக்கூடிய ஒரு காலமாக வந்துவிடுத்தும் அப்படின்னு நினைக்கப்படாது ஏன்னா பொன் குழந்தைகளுக்கு அவசியம் கட்டாயம் செய்துக்கணும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி கல்யாணம் பண்ணிக்காமே ஒரு குழந்தை இருந்துவிட்டோம்னா ஒரு பொன் குழந்தை இருந்துவிட்டோம்னா அந்த பொன் குழந்தைக்கு அந்த ஜென்மா வீணாக போயிடும் அரிது அருது மானிடராய் பிறத்தல் அருதுன்னு இந்த மனுஷென்மாங்கிறது ரொம்ப துர்லபம் அப்படி கிடச்சிருக்கு நமக்கு அதை பயன்படுத்திக்கணும் புராணங்கள்ல சொல்கிற பொழுது சமுத்திரத்திலேருந்து மகாலட்சுமி ஆவிர் பவிச்சா சமுத்திர அந்த மகாலட்சுமி கூட இன்னொரு பொண்ணு வந்தாள் அவள் யாருன்னா மகாலட்சுமியினுடைய அக்கா ஜேஷ்டா தேவின்னு பேர் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிண்டா அந்த ஜேஷ்டா தேவி கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்காமையே அவள் வாழ்க்கையை முடிச்சுட்டான் அதனால் என்னாச்சு அவள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு போனால் அடுத்த உலகத்துக்கு போக முடியல ஏன்னா உபநயனம்னு சொல்லப்படுறதான கல்யாணமே ஆகலை அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணிடுவான்னு திருப்பி அனுப்பிச்சுட்டா இந்த லோகத்துக்கே அனுப்பிச்சுட்டா அவள் இங்கே வந்து ஒரு ஒரு கல்யாணம் கல்யாணம் நடக்கிற இடங்கள்லாம் வந்து உட்காந்து பார்க்குறா என்ன யாராவது கல்யாணம் பண்ணிக்கோங்கோ என்ன யாராவது கல்யாணம் பண்ணிக்கோங்கோன்னு அங்கே வந்து இப்படி தெரிஞ்சுட்டுருக்கான்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது இன்றைக்கும் நாம் கல்யாணங்கள்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு நடுவிலையோ கல்யாணம் பூர்த்தி ஆனப்புறமோ ஜேஷ்டாசனம்னு ஒரு மரியாதை பண்ணுவாள் கல்யாணங்களில் பார்த்தா தெரியும் ஜேஷ்டாசனம்னா ஜேஷ்டாதேவியனுடைய திருப்திக்காக ஒரு வேஷ்டி புடவே ஒரு வயசான வாளுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஒரு வழக்கம் ஏன்னா அவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த வரண்ட்டை வந்து எதிர்பார்த்துன்னு நிற்கிற அந்த தோஷம் இந்த தம்பதிகளுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜேஷ்டாதேவியனுடைய திருப்திக்காக ஒரு வேஷ்டி புடவை கொடுக்கறது அப்படின்னு வச்சிருக்க அதை தான் நாம் உலகத்தில் வெய்கிற பொழுது சொல்லுவோம் மூதேவின்னு சொல்லுவோம் மூதேவின்னு வெய்வோம் யார் இந்த மூதேவின்னா அவ தான் ஜேஷ்டாதேவின்னு பேர் அது மாதிரி ஆயிடும் கல்யாணம் பண்ணிக்காமல் நம்ம குழந்தைகள்லாம் இருந்துட்டா அப்படி இருக்கக்கூடாது காலத்தில் கல்யாணம் பண்ணிடணும் ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து செய்யணும் எதிர்பார்த்து நல்ல வரணாக பார்த்து செய்யணுங்கிறது அவசியம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நல்லா பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் நன்னாக சம்பாதிக்க சம்பாத்தியங்கிறது இந்த நாளில் அவசியமான ஒரு விஷயமாக போயிடுத்து பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சே வருது எவ்வளவு சேர்த்தாலும் போகல குடும்பம் நடத்துறதுக்கு இதெல்லாம் தேவையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் அடிப்படை தர்மமாக இருக்கிற கல்யாணத்தை காலத்தில் செய்யணும் இல்லாட்டா என்னாகுது வாழ வேண்டிய வயசு பூரா வீணாக போய்டுறது பொன் குழந்தைகளுக்கு இந்த நாளில் பொன் கல்யாணம் ஆகாத பொன் பார்த்தா நாற்பத்தேழு வயசு வரைக்கும் பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமையே அப்படி போக விடப்படாது காலத்தில் கல்யாணம் பண்ணணும் எதிர்பார்த்து செய்யறதுங்கிறது அவசியம் இருந்தாலும் விட்டு கொடுத்து செய்யணும் ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் படிப்பு சம்பாத்தியம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறான்னா வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்படாது அதிகபட்சம் ரெண்டு வயசுக்கு மேலே தாண்டப்படாது அப்படின்னு நினைக்கிறா உள்ளூர்லையே இருக்கணும்னு நினைக்கிறாள் இவைகள்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டை விட்டுக் கொடுக்கணும் ஏன்னா நம் வர வேண்டிய நம்ம பொண்ணு போக வேண்டிய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம் மாற்று மாப்பிளை எந்த ஊரில் இருக்கான்னு நமக்கு தெரியாது உள்ளூரில் தான் இருக்கணும்னு கட்டாயமும் கிடையாது ஆகையினால் அதை மனசில் வச்சுட்டு ஏதாவது ஒன்று ரெண்டை விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுன்னு வந்ததுன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளில் ஒரு எழுபது பர்சன்ட் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த விட்டு கொடுக்கறதுங்கிற எண்ணம் கட்டாயம் அவசியம் வரணும் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாம் வீணடிச்சுடப்படாது மனசில் வச்சுக்கணும் ஜாதகம் பதினெட்டு வயசு ஆனவுடனே ஜாதகங்கள் வரும் ஜாதகம் பார்க்கறது பொருத்தமாக இருந்தால் பண்ணிடுறது அல்லது சுவாமிகிட்ட உத்தரவு கேட்கறது ஆச்சாரியாள்ட உத்தரவு கேட்கறது அப்படி பண்ணிடுறதுன்னு அல்லது மனப்பொருத்தம் இருந்தால் போகிறோம்னு பண்ணுறதுன்னு வரணும் ஏன்னா இப்போது இந்த நாள்லெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்னு இப்போ வழக்கத்துலலாம் வந்துடுத்தோம் அது மாதிரி பேசிக்கிற பொழுது மேற்கொண்டு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் இவ்வளவோ விஷயங்களுக்கு நாம் பேசி வச்சுட்டு பண்ணிக்கிறோம் அதே போல் பேசிண்டு கூட கல்யாணங்கள்லாம் பண்ணலாம் காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுன்னு நம் குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படி பண்ண விட்டுவிட்டால் அது ரொம்ப தூரம் போயிடுறது வாழ வேண்டிய வயசு பூரா வீணாக போய்டுறது இப்போது இந்த நாளில் என்ன ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயமாக இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துள்ளாங்கிற எண்ணம் பொன் குழந்தைகளுக்கு இப்போ வர ஆரம்பிச்சுடுத்து அப்படி வரப்படாது ஏன்னால் கல்யாணம் கல்யாணத்தினுடைய முக்கியத்துவம் ஜாஸ்தியாக நம்முடைய வேதங்கள் நம்முடைய சனாதன தர்மங்கள் காண்பிக்கிறது அதனால் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கப்படாது இந்த படிக்கிறது இந்த சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த லோகத்துக்கு பயன்படும் ஆனால் கடைசி காலம்னு நமக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதே போல் பையனாத்துக்காராளுக்கு என்ன ஒரு பிரார்த்தனைன்னு முயற்சிகள் நிறைய செய்யணும் முயற்சிகள் ரொம்ப குறைச்சலாக இருக்குங்கிறது எங்களுடைய எண்ணம் முயற்சின்னா அவள் எப்படி முயற்சி பண்ணுறான்னா கல்யாண வயசு வந்துருத்தோன்னா ஏதோ ஒரு மேற்றி மணியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மேற்றி மணியில் பாதி கல்யாணம் மாதிரி நினைக்கிறாள் ஆனால் அந்த முயற்சி போகாது பழைய நாளில் நாம் பார்த்தா நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணினான் குழந்தைகளுடைய ஜாதகத்தை கையிலேயே வச்சுட்டு இருப்பாள் கல்யாணம் கார்த்திகே நடந்தா அங்கங்கே போவா அப்படி பேசிகிட்டே இருப்பாள் கல்யாணங்களில் தான் கல்யாணம் நிச்சயமாகும் அப்படி நடந்துருந்த ஒரு விஷயம் நம் சமூகத்தில் எல்லோரும் ஒன்று சேர்றதுங்கிறதே குறைஞ்சி போச்சு வாட்ஸ்அப்லேயே எல்லோரும் வாழ்த்து அமைச்சுட்டு பேசாத இருந்துடுறோம் ஒன்று சேர்றதில்லை ஆகையினால நம் மாற்றுக்கு வர வேண்டிய பொண்ணு எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியல மேலும் நாம் நம்முடைய பையன் பொண்ணு படிக்காமயே இருந்துட்டால் பரவாயில்ல உத்தியோகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை படிக்காத பொண்ணாக இருந்தால் போகும்னு அப்படி பார்க்குறேன் படிக்காத பொண்கள்னே இந்த நாளில் கிடையாதுன்னு தான் சொல்லணும் அவளும் ஒன்று ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுத்து பண்ணணும் அப்படி பண்ணுறதுன்னு வந்தால் தான் நம் சமூகத்தில் காலத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணமானது நடக்கும் அதற்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணிட்டு வரோம் இங்கே முஷிரியில் நியமாத்தியன முறையில் வேதப்பாடசாலை நடத்தினு வரோம் கூடவே நூற்றி இருபது பசுமாடுகள் உள்ள ஒரு கோஷாலையை நிர்வாகம் பண்ணி நடத்தின்னு வரோம் இந்த வேத பாடசாலை கோஷாலைகள்லாம் மகாஜனங்களுடைய ஆதரவில் தான் தொடர்ந்து நடந்துன்னு வருது அதற்காக மகாஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக அவ்வப்பொழுது இங்கே ஜப்பஹோமங்கள் பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை பிரசாதங்கள்னு அமிச்சின்னு வரும் அதில் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம்ங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்குது அதற்காக ஏதாவது செய்யணும்னு பல பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்டுட்டதின் பேரில் இங்கே மகாபெரியவாளுடைய ஜெயந்தி வைகாசி அனுஷம் அதை ஒட்டி மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆண் குழந்தைகளுக்காக கந்தர்வராஜ மந்திரம்னு ஆதிசங்கரர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த கந்தர்வராஜ மந்திர ஜபம் பண்ணுறது வெள்ளியில் காப்பு வச்சு அதில் கலாக்கர்ஷனம் பண்ணி ஜபஹோமங்கள் பண்ணி அதை ஆண் குழந்தைகள் போட்டுக்கணும் அந்த காப்பை போட்டுண்டா சீக்கிரம் விவாகம் கூடி வரும் அது ஒரு நாளைக்கு ரெண்டாவது நாளைக்கு பொன் குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காகவும் கல்யாணத்தில் ஆசைகள் வரணுங்கிறதுக்காகவும் ஸ்வயம்பரா பார்வதி ஹோம்னு பண்ணுறது மகாபெரிவாலுடைய ஜெயந்தி அன்னைக்கு மகாபெரிவாளுக்கு விசேஷமான பூஜையோடு கூட கல்யாண விஷயங்களில் உள்ள தடங்கல்கள் நீங்கணுங்கிறதுக்காக தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறது குங்குமத்தில் யந்திரம் போட்டு அதில் பூஜை பண்ணி தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணி இந்த பிரசாதங்கள் கல்யாணமாக வேண்டிய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு நாங்கள் தொடர்ந்து செய்துன்னு வரோம் ரெண்டாயிரத்தி ஜூன் ஆறு ஏழு எட்டு மூணு நாளைக்கு அதுபோல் செய்தோம் நிறைய குழந்தைகள் வந்திருந்தார் அத்தனை பேருக்கும் இந்த ஜபஹோமங்கள் செய்து பிரசாதங்கள் கொடுத்தோம் சுமாராக ஒரு இருபத்தி ஏழு குழந்தைகள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்தது இன்னும் பல பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு எங்களுக்கு தகவல் வரலை அதோடு கூட ஜாதக மேலானு அந்த மூணு நாளைக்கும் ஏற்பாடு பண்ணி நடத்தியிருக்கோம் அதில் நிறையா பேர் ஜாதகங்கள் இலவசமாக செய்யணும் நம் சமூகத்தில் நிறையா குழந்தைகளுக்கு கல்யாணமாகணுங்கிற ஒரே நோக்கத்தில் மூன்று ஜோதிஷாவை வச்சு கையோட பொருத்தம் பார்த்து ஜாதகங்கள் கொடுத்துருக்கோம் நிறையா பேர் அதில் பயனடைஞ்சிருக்கார் அதே ரீதியில் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி மே இருபத்தி ஏழு இருபத்தி ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாளில் இந்த ஜாதக மேளா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முஷிறியில் நடக்கிறது அந்த சமயங்களில் ஆண் குழந்தைகளுக்காக ஒரு நாளைக்கு ஜப்பஹோமங்களும் பொன் குழந்தைகளுக்காக ஒரு நாளைக்கு ஜப்பஹோமங்களும் மகாபெரிவாளுடைய ஜெயந்தியான இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கி மகாபெரிவாருக்கு விசேஷமான பூஜைகளும் தேவி மகாத்மியம் பாராயணம் இவைகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கோம் அவசியம் கல்யாணமாக வேண்டிய குழந்தைகள் வச்சுருக்கிறவ அத்தனை பேரும் இந்த ஒரு உற்சவத்தில் கலந்துண்டு இந்த சமயத்தில் மூன்று ஜோதிஷால் வரா வரப்போகிறா அவள்கிட்ட இருந்து ஜாதகங்கள் வாங்கிக்கலாம் இங்கேருந்தே கூட மகாபெரிவாளுடைய சந்நிதியிலிருந்தே ஃபோன் பண்ணி பேசலாம் அத்தனை குழந்தைகளுக்கும் காலத்தில் சீக்கிரம் இந்த வருஷத்துலேயே கல்யாணத்தை கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி பண்ணிவிடுவோம் இந்த விஷயமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்னுடைய செல் நம்பர் நான் சொல்கிறேன் 94 ஃபோர் டபுள் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணினால் மேற்கொண்டுள்ள விவரங்கள் நாங்கள் சொல்கிறோம் இங்கே பிராமண சமூகத்தில் உள்ள அத்தனை ஜாதகங்களும் இங்கே சுமாராக ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது பொண்கள் ஜாதகங்களும் எழுநூற்றம்பது ஆண்கள் ஜாதகங்களும் இருக்குது இங்கே பொன் குழந்தைகள் ஜாதகம் இருபது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பொங்கல் ஜாதகம் இருக்குது தெலுகு பிராமணா ஸ்மார்த்தாள் வடமாள் பிரகச்சரணம் அஷ்டசகிரம் அதே போல் மாத்வாழ் ஸ்ரீ வைஷ்ணவாள் சிவாச்சாரியார்கள் அத்தனை பேருடைய பொங்கல் ஜாதகங்களும் இங்கே இருக்குது அத்தனை பேரும் பயனடைஞ்சு அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த வருஷத்துலேயே கல்யாணத்தை கொண்டு வரணும்னு மகாபெரிவாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை ரொம்ப முயற்சி பண்ணி நாங்கள் இதை செய்துன்னு வரோம் அவசியம் நம் சமூகத்தில் உள்ள பிராமண சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த வாப் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் மேலும் வைத்திக்க வரன்களுடைய ஜாதகங்களும் வச்சுருக்கோம் வைத்திகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பொங்கல் டையும் சொல்லி வரோம் நிறையா அவசியம் எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு மகாபரிவாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்